அவர்கள் கூறினார்கள் கல்வி மக்களிடம் மறைந்து விடுவதும் அறியாமை நிலைத்து விடுவதும் மது அருந்தப்படுவதும் வெளிப்படையாய் விபச்சாரம் நடப்பதும் மறுமை நாளின் அடையாளங்களில் செலவாகும் இதை அணசதியில்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்